தொழுகை நடத்துகின்ற இமாம இருக்கின்ற உங்கள் மீது சோதனை ஏற்பட்டிருப்பதை காண்கிறோம் இந்நிலையில் எங்களுக்கு குழப்பம் விளைவிக்கின்றவர் இமாமாக தொழுகை நடத்துகிறார் அதனால் நாங்கள் மனவேதனை அடைகிறோம் என்று கூறினேன் தொழுகை மக்கள் செய்கின்ற செயல்களில் மிகச்சிறந்த செயலாகும் மக்கள் அதை அழகான முறையில் செய்யும்போது நீயும் அவர்களோடு தொடு அவர்கள் அதில் தவறழைக்கின்ற போது அத்தவர்களை விட்டும் நீ ஒதுங்கிக் கொள்ளு என உஸ்மான் நதி அல்லாஹும் கூறினார்கள்